நச்சினியின் நித்தம் ஒருமுத்து என்று திரு அவர்கள் எழுதியுள்ள சிகரத்தை அடைவதற்கு சுலபமான வழி கிடையாது என்ற கற்றையில் சில பகுதிகள் வாகனம் ஓட்டுவது என்று தேர்ந்தெடுத்து விட்டால் போக்குவரத்து நெரிசலை ஏற்றுக் வேண்டும் ஆரோக்கியம் குறித்து அக்கறை கொண்டிருந்தால் நாக்கு கேட்டதையெல்லாம் அதற்கு கொடுக்க முடியாது வருமானம் என்றால் வருமானவரியும் உடன் வரும் வாழ்க்கையில் நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் அதோடு பிறந்த நன்மைகளோடும் தீமைகளோடும் தான் அது வரும் அற்றவது எவ்வளவு நடத்தனம் நாணயத்தின் ஒரு பக்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் சேர்த்துத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் பிரச்சனைகளற்ற ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று கேட்காதீர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மகாத்மாக்களால் கூட நடத்த முடியாது அப்படிப்பட்ட வாழ்க்கை எதுவும் கிடையாது கனக்குகள்ரிதாகும்போது பிரச்சனைகளும் பெரிதாகும் நீங்கள் நடக்க விரும்பும் போது ஒரு சில பிரச்சினைகள் விரும்பினால் அதிகமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பது வெளிப்படை வெறுமெனே வாழ்க்கையை ஓட்டினால் மட்டும் போதும் என்று நீங்கள் நினைத்தால் பிரச்சனைகள் குறைவுதான் ஆனால் உங்களது முழு திறமையும் வெளிப்படும் விதத்தில் வாழ நினைத்தால் நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஒரு குச்சியின் ஒரு முனையை பிடித்து நீங்கள் தூக்கும்போது நீங்கள் தூக்கி தூக்கும் அடையும் தகுதியை உங்களால் பெற முடியும் சிகரத்தை அடைவதற்கு சுலபமான வழி ஏதும் கிடையாது சிகரத்தை அடைந்தவர்கள் அதை சுலபமாக சென்றடையவில்லை என்ன இருந்தாலும் வரலாற்றை படிப்பவனுக்கும் வரலாற்றை படைப்பவனுக்கும் வித்தியாசம் இருக்கத்தானே வேண்டும் ஒன்றில் இப்படி ஒரு வாசகத்தை பிடித்தனர் வெள்ளியை சுத்தப்படுத்தும் மாசு அகற்றும் நபர் போல அவர் உட்கார்ந்திருப்பார் கடவுளின் குணம் மற்றும் இயல்பு குறித்து கூற முற்படுவது என்ன அந்த வாரம் அக்குழுவில் இருந்த ஒரு பெண்மணி வெள்ளி உலோக கொள்ளன் ஒருவன் வேலை செய்வதை பார்க்கச் சென்றார் அவன் வேலை செய்வதை அவள் பார்த்துக் கொண்டிருக்கும் போது கொல்லன் ஒரு துன்பு வெள்ளியை எடுத்து தீயில் வைத்து அது சூடாவதற்காக காத்திருந்தான் வெள்ளியை தீயின் நடுவில் வைக்க வேண்டும் ஏனெனில் அங்குதான் சூடு அதிகமாக இருக்கும் அது அனைத்து மாசுகளையும் எரித்துவிடும் என்று நேரமும் உலகின் முன்னாலேயே உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்று கூறப்படுவது உண்மையா என்று அவள் கேட்டார் அதை உறுதி செய்த கொல்லன் முழு நேரமும் அங்கு உட்கார்ந்திருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் வெள்ளியிலிருந்து கண்களை அகற்றவும் கூடாது என்றும் தெரிவித்தான் அதிகப்படியாக ஒரே ஒரு கணம் வெள்ளியை நெருப்பில் விட்டுவிட்டால் அது உருகி ஓடிவிடும் உடனே அப்பெண் இவ்வாறு கேட்டாள் வெள்ளி முழுவதும் மாசுகள் அகற்றப்பட்டு விட்டது என்பது உனக்கு எப்படி தெரியும் அவன் அதற்கு புன்னகைத்துக்கொண்டே இவ்வாறு பதிலளித்தான் அது சுலபம் என் உருவத்தை நான் அதில் பார்க்கும்போது என்றான் வாழ்க்கை பிரச்சினைகள் உங்களை அதிகமாக தாக்குவதாக நீங்கள் உணர்ந்தால் உங்கள் மீது வைத்த கண்ணை எடுக்கவில்லை என்பதையும் அவரது பிம்பம் உங்களிடம் தெரியும் வரை அவர் தனது கண்களை அகற்ற மாட்டார் என்பதையும் நினைவில் ஒவ்வொரு மனிதனின் உள்ளும் ஒரு தீர்க்க உறங்கிக் கொண்டிருக்கிறான் கடவுள் மனிதனாக மாறியதற்கு காரணம் மனிதன் மீண்டும் கடவுளாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்க்கை என்பது உங்களை எரித்துக் கொண்டிருக்கும் ஓர் உலை அல்ல ஜொலிக்கும் வெள்ளியாக உங்களை மாற்றிக்கொண்டிருக்கும் ஓர் உலை நன்றி வணக்கம்